அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் எட்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி நிறைவு பகுதி தப்போவனத்திற்கு அருகிலுள்ள வசந்த கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் ராஜகோபால் ஐயர் என்னும் பக்தர் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சகோதரர்களுக்கும் சத்குருநாதரிடம் மிகுந்த ஈடுபாடு மூத்த புதல்வன் சுகவனம் சிறுவயதிலேயே சுவாமிகளின் அனுகிரகத்திற்கு பாத்திரமானவன் உபநயனத்தின் போது அவரது அருளாசியை பெற்றவன் பின்னர் அவன் ஸ்ரீ ஞானாம்பிகை திருப்புகள் ஒன்றை எழுதி அவரிடம் சமர்ப்பித்த போது சத்குருநாதர் அவனுக்கு பாலகவி என்ற பட்டமளித்தார் சுவாமிகளிடம் தமது ஆற்றலை அர்ப்பணித்தவர்களினுடைய திறன் பன்முறை பெருகி வளரும் என்ற பக்தர்கள பக்தர்களின் அனுபவத்திற்கு ஒரு சான்றாக சுகவனத்தின் கவித்துவம் மேலும் மேலும் பிரித்தி அடைந்தது குரு பற்றி பல பாடல்களை இயற்றினார் அவற்றுள் ஒன்று குறிப்பிடத்தக்க ஒன்று ஸ்ரீ ஞானானுபூதி குகனே குரவன் குருவே குமரன் முகமே தெளியில் முழுமாமதியே ஜகமாம் இருளில் சிறியேன் அருகில் பகவானவனாய் படரும் இறையே என்று தொடங்கும் பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது குருவே சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரன் குருவே நிர்குணமான பரபிரம்மம் அஸ்தி பிரியம் அதாவது சச்சிதானந்த சுரூபமே ஞானானந்தகிரி சுவாமிகள் என்று மிக அழகாக கூறும் யூஎஸ் பார்த்தசாரதி என்ற ஒரு பக்தர் ஞானானந்தரேதான் தபோவனத்தில் திகழும் ஞானபுரீஸ்வரன் ஞானாம்பிகை ஞானஸ்கந்தன் ஞான விநாயகர் ஞான வேணுகோபாலன் என்பதே கருத்து நிறைந்தவாறு கூறுகிறார் இக்கேவல மா மௌன நிறைவின் அண்டாகார சுயம்பிரகாச சுடரலியே திருக்கோவில் ஒருதனுள் திகழ்ந்திலங்கும் தபோவனத்தவ பிழம்பாம் பஞ்ச கோசாந்திர விலட்சண சுத்த சத்வஸ்வரூப்பியாம் பிறப்பிறப்பற்ற ஸ்ரீ ஸ்ரீ ஞானானந்தகிரி எனும் நம் நடமாடும் சித் சக்தி இந்த சித் சக்தி ஸ்வரூபம் மானிடத்தை மாதவமாக்கவும் நரனை நாரணனாக்கவும் ஜீவனை ஈசை நிலைக்கு ஏற்றவும் மானிட தோல்பூர் போர்த்தி மனிதனாய் மழலே மிளற்றி மாமாயம் செய்து தப்போவனத்தில் நின்று மாத்தவம் புரியும் மர்மம் மாம்பெரும் தேவ ரகசியம் மனித மனத்தால் இ மாபெரும் பூரணத்தை முகந்து அளத்தல் ஆகாயத்தை அடிக்கோளால் அளப்பது போலாகும் சுத்தம் சிலிர்த்து சுக பெருவாழ்வு நல்கும் நன்னிலமே இந்த ஞானானந்தகிரி விலாசம் சித்தி சுரந்து பெருக்கெடுத்து ஓடும் நல்வாழ்வின் ஜீவ நதி பெருந்திரளே நம் ஞானானந்தகிரி பிரவாக பிரபாவம் மனத்தை மோனத்தில் ஆழ்த்தி முக்தி நிலை மலர்ந்தும் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமே நம் ஞானானந்தகிரி என்னும் ஞானஸ்கந்தன் ஆத்ம போதத்தில் என்றென்றும் திளைத்து இலங்கச் செய்யும் ஆத்மராமனே நம் ஞானானந்த கருணாகர சாகரன் ஆக சித்தி சுத்தி சித்தி முக்தி புக்தி என்னும் சக்கல ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய ஈஸ்வர சம்பத்துக்களையெல்லாம் ஓயாமல் வாரி வழங்கும் கோமான் நம் ஞானானந்தகிரி என்னும் ஞானபுரீஸ்வரன் மண்ணிற்கு மழை போலவும் கன்றுக்கு போலவும் கைமாறு ஏதும் கருதாமல் வராச்சல்யம் என்னும் தாயன்பை இடையராது சுரந்து பொழியும் காலம் ஏகமே நம் ஞானானந்தகிரி என்னும் ஞானாம்பிகை எழுத்திற்கு அகரம் முதல் உலகிற்கெல்லாம் ஆதி பகவான் முதல் அதுபோல தொடங்கும் சாதனைகள் அத்தனையும் நீர்விக்னமாய் பரிபூரண வெற்றி பெற செய்பவனே நம் ஞானானந்தகிரி என்னும் ஞான விநாயகன் மனித வர்க்கத்திற்கு மட்டுமல்லாமல் பசு பட்சி தாவர இனங்களுக்கும் அச்சேதன வஸ்துக்கள் உட்பட யாவற்றிற்குமே தம் திவ்ய பேரர்களை எப்போதும் வாரி இறைத்து கொண்டிருக்கும் சர்வாந்தர்யாமியான ஸ்ரீமன் நாராயணனே இன்று விபவமாய் தோன்றி நம்முடையே ஸ்ரீ ஸ்ரீ ஞானானந்தகிரி என்னும் நாம ரூபம் தாங்கிய ஸ்ரீ வேணுகோபால வினோதன் ஆக சகுண நிர்குண பரபிரம்மஸ்வரூபியான ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ ஞானானந்தகிரி என்னும் அஸ்திபாதி பிரியம் பராத்தரன் பாதமலர் அடியினை பணிந்து நம் மனம் குவித்து அகம் விரிந்து ஆவி உயர்த்தி சக்கர மங்களத்தையும் சௌபாகியத்தையும் ஆத்மானந்தானுபவ நிறைவையும் காலம் தாழ்த்தாது இன்றே நாமும் பெற்று இந்த பரகந்த உலகிற்கு அவைகளை வாரி இறைத்து திறவி பெறும் பயனை தூய்ப்போமாக கொடுப்பாருண்டோ கொள்வாருண்டோ மண்ணே வானை நோக்கி இறைஞ்சு அருள் சுரக்கும் அமுதம் பிறக்கும் விண்ணவரே மண்ணில் மலர்ந்து எழுவர் மண்ணும் விண்ணாகும் ஸ்ரீஞானானானந்தம் ஸ்ரீ ஞானானந்தம் ஸ்ரீஞானானந்தம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஜகத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்